வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் எல்லாருமே ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி அமைவதெல்லாம் மனைவி கொடுத்த வரம் அப்படித்தானே அப்ப மனைவி அமைகிறது இறைவன் கொடுத்த வரம்தானே இதுதான் உண்மை ஏன்னா திருமணமான நம்முடைய நண்பர்கள் பெரும்பாலானவரை கேளுங்களேன் அவர்கள் வந்து இல்வாழ்க்கையை தவிர்க்கும் வகையிலேயே சொல்வார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வாழ்வில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒருவர் நிச்சயமாக திருமண வாழ்க்கைக்கு ஊக்கப்படுத்தி யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார் நிறைய வசதி வாய்ப்புகள் நிறைய சம்பாதனை இருப்பவர்களா இல்லை அதுவெல்லாம் இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது இருக்காது மகிழ்ச்சி என்பது நல்ல நற்குணங்களை உடைய அண்களும் பெண்களும் உடைய குறிப்பாக பெண்கள் இருக்கக்கூடிய இல்லத்தில்தான் அந்த மகிழ்ச்சி என்பது நிலவும் அப்படி இல்லாமல் பெண்கள் நல்ல குண இயல்புகளை இல்லாமல் பெற்றுவிட்டால் வாழ்வில் அதை விட கூடியது வேற எதுவும் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு வாழ்வதற்கு வசதி வாய்ப்புகள் அவசியம் அல்ல என்னுடைய மாணவர் ஒருத்தர் இருக்கார் மிக எளிமையான பின்னணி அவருடைய வாழ்க்கை சூழலை நினைச்சாவே நமக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஆனால் அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா அப்படிப்பட்ட குடிசை வீட்டுலதான் இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலை கூட நம்மளால் உணர முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் காரணம் என்ன தெரியுமா அவருடைய தாயினுடைய குணநலன் நற்குணங்களை கொண்ட பெண் குடும்ப தலைவியாக அமைக்கப்பட்டவர்களுடைய குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுதாங்க இயல்பு இந்த இயல்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருது அப்படிங்கிறது உண்மை நவநாகரிகங்களும் மேற்கத்திய கலாச்சாரங்களும் காரணமாக இருந்தாலும் கூட நம்முடைய குண இயல்பையே மாற்றிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதான் யதார்த்தம் என்றால் நாம் உறவினர் வீடுகளுக்கு சென்று விட்டால் விளம்பர நமக்கு நலம் விசாரிப்புகள் கூட அப்படிப்பட்ட சூழலில் நற்குணங்கள் எப்படி வந்துவிடும் ஆனால் வள்ளுவர் சொல்லும் பொழுது நற்குணங்களை கொண்ட ஒரு பெண்ணை மனைவியாக கொண்டவன் வாழ்வில் பெற என்ன அப்படின்னு சொல்றார் அப்போ எல்லாத்தையுமே அவர் பெற்றுட்டார் அர்த்தம் அதே நற்குணங்கள் இல்லாதவளை மனைவியாக பெற்றால் வாழ்வில் அவன் பெற்றதுதான் என்ன எவ்வளவு இருந்தாலும் அவனுக்கு என்ன ஆக அப்படிங்கிற மாதிரி சொல்றார் ஆக நற்குணங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்முடைய இயல்பாக கொண்டிருப்போம் நம் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரமாறு வாழ்க்கை துணை நலம் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை மீண்டும் குரல் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி